பற்றி கவர்னர் மர்வான் ஹக்கம் அவர்களிடம் மகள் அருவா வழக்கு தொடுத்தார் இவர் என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டார் என்று வாதாடினார் அப்போது சாயித் ரவி அவர்கள் இதுகுறித்து நான் நபி சொல்லும் அலிஹிவசம் அவர்களிடம் கேட்ட செய்திக்குப் பின் இப்பெண்ணின் நிலத்தை நான் எடுப்பேனா என்று கூறினார் அவர்களிடம் என்ன கேட்டீர் என்று பிறர் நிலத்தில் ஒரு சான் பகுதியை ஒருவர் அநீதமாக எடுத்தால் மறுமை நாளில் அவருக்கு ஏழு பூமி கணத்தை கழுத்தில் மாலை இடப்படும் என்று நபி சொல்லாஹும் அலிஹிவசல்லம் அவர்கள் கூற கேட்டேன் என்றார் சாயித் ரஜூர்கள் இதன்பின் வேறு ஆதாரம் நான் கேட்க மாட்டேன் என்று மறுவான் கூறினார் இருந்தால் இவளின் பார்வையை குருடாக்குவாயாக இவளை இறக்கச் செய்வாயாக என்று கூறினார் அதன்படி அந்த பெண் தன் பார்வையை இழந்து விட்டாள் ஒரு நாள் அவள் தன் நிலத்தில் நடந்து சென்ற போது ஒரு குழியில் தடுக்கி விழுந்து இறந்து விட்டாள் மூன்று ஒன்று ஒன்பது எட்டு முஸ்லிம் ஒன்று ஒன்று அப்துல்லா உமர் என்பார் இதே கருத்துப்படி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அந்த பெண்ணை சுவரை தேடும் குருடியாக நான் கண்டேன் சாயிதின் துவா என்னை பிடித்துவிட்டது என்று கூறுவாள் இந்த பெண் வழக்கு தொடர்ந்த இடத்தின் வீட்டு கிணற்றில் விழுந்த அவள் அதிலேயே அதுவே அவளின் மண்ணறையாக இருந்தது